ிாத்தயத்திரவேற்றைக்காணையீத்தமே நமையோம்புவே சமுதிரமேவாத்தீ தவீ நோக்கவீரா விஷந்தி வராணிய யசா எப்படி பகவாக அம்பு வேகாக நதியினாம் நதிகளுடைய பல்வேறு ஜலங்களுடைய வேகமானது அம்புவேகாக வெகு வேகமாக ஓடுகிறது இந்த கரண்ட் ஆஃப் ஃப்ளோயிங் சொல்கிறோம் இல்லையா அதாவது அது எப்படி வேகமாக போகிறதோ அதனுடைய இழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதோ எப்படி நதிகளுடைய பல்வேறு வகையான ஜலங்களெல்லாம் வெகு வேகமாக சமுத்திரமேவ அபிமுக சமுத்திரத்தை நோக்கியே அபிமுகாகனா நோக்கியே திரவந்தி சென்று கொண்டிருக்கின்றனவோ அப்படி போடணும் இது எக்ஸாம்பிள் ததா அப்படி தவ அபிவிஜந்தி வக்ராணி அமீ நரலோக வீராக விசந்தி உன்னுடைய ஜொலிக்கின்ற முகங்களிலே இந்த மண்ணுலகம் நரலோக வீராக நரலோக மனித சரீரத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் மனித சரீரத்தில் வாழ்கிற உயிர்கள் அப்படி அர்த்தம் இல்லைன்னா அதில் நரலோக வீராகனா அரசர்கள் தான் இங்க மக்களுடைய அரசர்கள் அந்த ஜலிக்கின்ற முகங்களிலே நுழைகின்றார்கள் இங்க இருக்கக்கூடிய யுத்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரும் நுழைகின்றார்கள் அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்ஜுனனுடைய வார்த்தைகள் இது அடுத்த ஸ்லோகத்தையும் படிப்போம் ஜலனம் பதங்காஹ விசந்தி நாசாய சமருத்தவேகாஹ தாசாய விசந்திலோகான் தவாபி அபி வக்ராணி சமர்த்த எப்படி பிரதீப்தம் ஜலனம் நன்றாக பிரகாசித்து கொண்டிருக்கிற விளக்கொழியை நாடி பதங்காக பதங்காகனா விட்டில் பூச்சிகள் சமிர்த்த வேகாக வெகு வேகத்தோட அழிந்து போவதற்காக உள்ளே நுழைகின்றன எப்படி நன்றாக ஒளிர்விட்டு கொண்டிருக்கிற விளக்கொழியிலே விட்டில் பூச்சிகளெல்லாம் வெகு வேகமாக தங்களுடைய அழிவை நோக்கி நுழைகின்றனவோ அந்த நெருப்புக்குள் ததைவ அப்படியே லோக்கான் லோக்கானுன்னா உலக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லா வஸ்துக்களும் அசைகின்ற அசையாத உயிருள்ள உயிரற்ற பொருள்களெல்லாம் சமர்த்த வெகு வேகமாக தவ வக்திராணி நாசாய விசந்தி உன்னுடைய முகத்திலே அதாவது இந்த பிரழைய காலம் அழுகின்ற காலம் அதிலே நுழைகின்றன ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெரிய விதமான பேரிடர் என்று சொல்கிறார்கள் இல்லையா டிசாஸ்டர் அதெல்லாம் வாழ்க்கையில் பெருசாக நடக்கும் அதுக்கெல்லாம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்ப வந்து நம்ம அந்த சமயத்தில் ரொம்ப சத்தம் போடவோ கத்தவோ மாட்டோம் நம்ம அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணி அதில் நாம் அந்த பிரளைய காலத்தில் நம்மளை சமர்ப்பணம் பண்ணிப்போம் நம்ம வந்து நம்ம கேட்டு இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்படலை இந்த உடம்பு எடுத்துக்கொள்கிற போதும் அது கேட்கப்பட போகிறதில்லை நம்முடைய வாழ்க்கையை பகவான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி வாழறதுக்கு தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாய்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசங்களுடைய நோக்கம் ஆகவே இந்த பகுதியெல்லாம் பகவானுடைய விஸ்வரூபத்தில் இந்த அழுகிற அம்சம் அதாவது தோன்றுகிற அம்சம் இருக்கிற அம்சம் வியப்புக்குரிய அம்சம் அதெல்லாம் இருக்கிறது வருத்தப்படுகக்கூடிய அம்சங்களும் இருக்கும் அது மாத்திரமில்லை அழுகின்ற அம்சம் இது இந்த அம்சத்தையும் நாம் விருப்பு வெறுப்பின்றி தியானம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம நன்றாக நம்மளை தயார்படுத்திக் கொள்ளுதல் வாழ்க்கையின் நோக்கம் என்ன நன்றாக வாழ்வது நோக்கம் ஆக வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு நாளும் சூஷாச்சமே சுதினஞ்சமேனு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நல்லபடியாக அற வழியிலே எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கிற வழியிலே வாழ்கிறது ஒன்று நமக்கு இந்த வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும்